வணக்கம் நட்டினையின் ஆயிரத்து முன்னூற்று எழுபதாவது செய்தி சேவை பிப்ரவரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது மாசி மாதம் ஒன்பதாம் நாள் வியாழக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமளம் ஞானப்பிரியன் தமிழக செய்திகள் அதிமுக கூட்டணியில் தமாகவுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்படலாம் என தெரிகிறது திமுக கூட்டணியில் சேர தமாக தலைவர் வாசன் முயற்சி மேற்கொண்டார் ஆனால் காங்கிரஸ் தலைவர் ராகுல் அதை விரும்பவில்லை என கூறப்படுகிறது இன்ஜினியரிங் கல்லூரிகளில் வரும் கல்வியாண்டுக்கு அங்கீகாரம் வழங்குவது தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் ஆய்வு பணி துவங்கியுள்ளது தமிழக அரசின் டாஸ்மாக் மதுக்கடைகளில் பணிபுரியும் ஊழியர்கள் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு வறண்ட வானிலையை நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது கல்வி தகவல்கள் அரசு மற்றும் அரசு உதவி பள்ளிகளின் நிகழ்ச்சிகளை ஒளிபரப்ப கல்வி சேனல் துவக்கப்படுகிறது இதற்கான படப்பிடிப்பு தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது கூட்டுறவு சங்கங்கள் நடத்தும் அனைத்து மருந்தகங்களிலும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் ஜெனரிக் மருந்துகள் விற்கப்பட உள்ளது ஓசூர் சட்டசபை தொகுதி காலியாக உள்ளது என அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் காலியாக உள்ள சட்டசபை தொகுதிகளின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளது பாமகவிற்கு ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கப்பட்டதால் தேமுதிக தலைமை கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பேச்சாளர் சம்பத் மார்ச் ஐந்தில் மீண்டும் மதிமுகவில் இணைய முடிவு கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தமிழகத்தில் அதிமுக தலைமையில் தேர்தலை சந்திக்க உள்ளோம் என மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் தெரிவித்தார் பாமக எந்த அணியில் சேர்ந்தாலும் அவர்களுக்கு வெற்றி கிடைக்காது என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார் சென்னையில் நம்ம உணவகம் என்ற ஓட்டலை நடத்தி வந்த முகமது காசிம் என்பவர் ஒன்பது கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டார் தலைமைச் செயலகத்தில் திடீரென மயங்கி விழுந்த கால்நடைத்துறை அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கூட்டணி எழுப்பறி குறித்து விஜயகாந்தை சந்தித்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆந்திர கடலோரப் பகுதிகளில் மீன்பிடிக்கச் சென்ற தமிழக மீனவர்கள் இருநூறு பேர் ஆந்திர மீனவர்களால் சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர் அவர்களை விடுவிக்க நடந்த பேச்சு தோல்வியில் முடிந்துள்ளது அரசு பள்ளிகளில் எண்ணூற்று பதினான்கு கணினி ஆசிரியர்களை நியமிக்கும் பணியை துவங்கும்படி ஆசிரியரின் தேர்வு வாரியமான டிஆர்பிக்கு தமிழக பள்ளிக்கல்வித்துறை கடிதம் அனுப்பியுள்ளது இந்திய செய்திகள் பெங்களூரு மத்திய தொகுதியில் போட்டியிடும் பிரகாஷ் ராஜுக்கு ஆதரவளிக்க கட்சியில் சேர வேண்டும் என காங்கிரஸ் நிபந்தனை விதித்துள்ளது ஜெய்ப்பூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பாகிஸ்தான் கைதி சக கைதிகளால் இன்று அடித்து செய்யப்பட்டார் நானும் என் தந்தையை தீவிரவாதத்தால் இழந்தேன் என்பதால் உங்கள் வழியை என்னால் புரிந்து முடிகிறது என்று புல்வாமா தாக்குதலில் கொல்லப்பட்ட சிஆர்பிஎஃப் வீரரின் குடும்பத்தினருக்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஆறுதல் தெரிவித்தார் புல்வாமா தாக்குதலில் வீர மரணமடைந்த மேஜருக்காக அவரின் மனைவி எழுதிய கவிதை வரிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது அயோத்தி நில தொடர்பான மேல்முறையீட்டு மனு மீதான அரசியல் சாசன அமர்வு விசாரணை பிப்ரவரி இருபத்தி ஆறாம் நடைபெறும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது தீவிரவாதத்துக்கு ஆதரவு அளிக்கும் நாடுகளுக்கு அனைத்து வகையான நெருக்கடிகளையும் அளிக்க சவுதி அரேபியா ஒப்புக் கொண்டுள்ளது என சவுதி இளவரசர் பிரதமர் மோடி இடையிலான பேச்சுக்குப் பின் மத்திய அரசு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் மோடி தலைமையிலான அரசு அறிவித்துள்ள விவசாயிகளுக்கு ரூபாய் ஆறாயிரம் உதவித்தொகை திட்டம் மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு வாக்குகளை பெற்றுத்தரும் என்று சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த நிறுவனம் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது வெற்றி பெற வாய்ப்பே இல்லாத சூழலில் பீகார் தமிழ்நாடு மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் பாஜக கூட்டணி அமைத்துள்ளது இது பாஜகவின் பலவீனத்தை காட்டுகிறது என பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி விமர்சித்துள்ளார் வங்க மாநிலம் புருளியா மாவட்டத்தில் பாஜகவினர் மூன்று பேர் கொல்லப்பட்டது குறித்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி ஏ கே சிக்ரி திடீர் கேள்வி ஒன்றை மேற்குவங்க அரசு சார்பாக வாதிட்ட வழக்கறிஞரிடம் கேட்க பதிலுக்கு அவரும் அதே பாணிகள் இன்னொரு கேள்வியை எழுப்ப அந்த அமர்வு களைகட்டியது தன் தொலைபேசி உரையாடல்கள் ஒட்டு மத்திய அரசு மீது திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி புகார் கூறியுள்ளார் அரசியல் லாபங்களுக்காக தேச பாதுகாப்பை ஆபத்துக்கு ஆளாக்குவது சகிக்க முடியாது என்று ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார் பிரியங்கா காந்தியின் உதவியால் ராகுலின் வளர்ச்சியை அதிகரித்தாலும் பிரதமர் மோடியின் தலைமையோடு இருவரையும் ஒப்பிட முடியாது என்று சிவசேனா கட்சி தெரிவித்துள்ளது கேரள மாநிலம் ஆற்றுக்கால் பகவதியம்மன் கோயிலில் லட்சக்கணக்கான பெண்கள் பொங்கலிட்டு வழிபாடு நடத்தினர் இந்தியா வந்த சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானை அரசு நடைமுறைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு பிரதமர் மோடி விமான நிலையத்துக்கு சென்று வரவேற்று அழைத்து வந்தார் எரிக்ஸன் நான்கு வாரங்களுக்குள் 450 ஐம்பது கோடி ரூபாயை செலுத்தாவிட்டால் அணில் அம்பானி மூன்று மாதங்கள் சிறை அனுபவிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மேலும் நீதிமன்ற அவமதிப்பு செய்ததால் அவர் ஒரு கோடி ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பித்துள்ளது பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்தியா எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஆதரவு முழு ஒத்துழைப்பையும் அளிக்க தயாராக உள்ளோம் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் தலைவன் மசூத் அசாரை பயங்கரவாதிகள் பட்டியலில் சேர்த்து தடை செய்யும் திட்டத்தை ஐக்கிய நாடுகள் சபையில் தாக்கல் செய்ய பிரான்ஸ் முடிவு செய்துள்ளது பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்தியா எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஆதரவு அளிப்பதுடன் முழு ஒத்துழைப்பையும் அளிக்க தயாராக உள்ளோம் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது வங்கதேசத்தில் டிக்டாக் பிகோ செயலிகள் மற்றும் இருபதாயிரம் ஆபாச இணையதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரின் புல்வாமாவில் நடந்த தாக்குதலுக்கும் பாகிஸ்தானுக்கும் தொடர்பில்லை இதை காரணம் காட்டி தாக்குதல் நடத்தினால் நாங்களும் பதிலடி கொடுப்போம் என பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் கூறியுள்ளார் டமாஸ்கஸ் சிரியாவிலிருந்து அமெரிக்க படைகள் வெளியேறும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியிருந்த நிலையில் சிரியாவில் அமெரிக்க படைகள் தொடர்ந்து இருக்கும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது சிரியாவில் ஐ எஸ் தீவிரவாதிகள் இருநூறு குடும்பங்களை பிடித்து வைத்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன பாகிஸ்தானில் இந்திய பாடலுக்கு நடனமாடிய தனியார் பள்ளியின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது ஏமனில் புதன்கிழமை முதல் போர் நிறுத்தம் தொடங்கலாம் என்று ஐக்கிய நாடுகளின் சபை தெரிவித்துள்ளது வணிகச் செய்திகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு மத்திய அரசு பட்ஜெட்டில் அறிவித்த மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்ற வசதியாக மத்திய ரிசர்வ் வங்கி தன் லாபத்தின் ஒரு பகுதியான ரூபாய் இருபத்தி எட்டாயிரம் மத்திய அரசுக்கு இடைக்கால டிவிடண்டாக வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது வங்கிகளின் நிதிநிலை மோசமாக காரணமான சிஇஓக்களுக்கு வழங்கப்பட்ட போனஸ் மற்றும் பங்குகளை திரும்பப் பெறும் புதிய விதிமுறைகளை ரிசர்வ் வங்கி உருவாக்கி வருகிறது ஜப்பானிய கார்னர் தயாரிப்பு நிறுவனமான ஹோண்டா ஐரோப்பிய யூனியனில் செயல்பட்டு வரும் தனது ஆலையை மூடிவிட முடிவு செய்துள்ளது ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான வரிச்சலுகை வரம்பை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது அத்துடன் முதலீட்டு வரம்பை ரூபாய் கோடியாக நிர்ணயித்துள்ளது இதன் மூலம் ஸ்டார்ட் நிறுவனங்களில் முதலீடு செய்வது அதிகரிக்கும் தங்கம் விலை புதிய உச்சத்தை தொட்டு நேற்று கிராம் ஒன்று மூவாயிரத்து விற்பனை செய்யப்பட்டது ஐபிஎம் நிறுவனம் ஆறு ஆண்டுகால கடும் உழைப்பில் பல கோடி முதலீட்டில் ஒரு செயற்கை நுண்ணறிவு கம்ப்யூட்டரை உருவாக்கியுள்ளது விளையாட்டுச் செய்திகள் புல்வாமா பயங்கரவாத தாக்குதல் எதிரொலியாக பாகிஸ்தான் சூப்பர் லீக் டி கிரிக்கெட் போட்டிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த ஸ்பான்சர் நிதியுதவியை நிறுத்தப்போவதாக ஐஎம்ஜி ரிலையன்ஸ் நிறுவனம் இதனை இதனையடுத்து வேறொரு ஸ்பான்சரை பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் தயார் செய்துள்ளது பனிரெண்டாவது ஐ பி எல் போட்டிகள் வரும் மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் தொடங்குகின்றன இதற்கான முதற்கட்ட போட்டி அட்டவணையை வெளியிட்டது பிசிசிஐ டிம் சவுதியின் அபாரமான வேகப்பந்து வீச்சில் டுனேடின் நகரில் நடந்த மூன்றாவது ஒருநாள் போட்டியில் வங்கதேச அணியை எண்பத்தி ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது நியூசிலாந்து அணி இங்கிலாந்தில் வரும் மே மாதம் நடைபெறவுள்ள ஐசிசி உலகக்கோப்பை போட்டியில் பாகிஸ்தானுடன் இந்திய அணி விளையாடுமா என்பது குறித்து இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் விளக்கமளித்துள்ளது பிரபல டென்னிஸ் நட்சத்திர வீரரான செர்பியாவின் ஜஹோவிச் நான்காவது முறையாக லாரஸ் விருதை வென்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஐ பி எல் முதல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியும் மோத உள்ளனர் திரைச்செய்திகள் முருகதாஸ் படத்தில் இரட்டை விடத்தில் நடிக்கிறார் ரஜினிகாந்த் மீண்டும் வெங்கட் பிரபு இயக்கத்தில் அஜித் நடிக்க உள்ளதாகவும் அதுதான் அஜித்தின் அறுபதாவது படமாக இருக்கும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன தளபதி 63 படத்தில் விஜய்யுடன் நடிப்பதோடு மட்டுமின்றி ஏ ஆர் ரஹ்மான் இசையில் பாடுகிறார் சூப்பர் சிங்கர் பூவையார் இத்துடன் நட்டினையில் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்